வணக்கம் நெட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் ஐந்து இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு லண்டனின் இடம்பெற்ற பிரிய தீ அணைக்கப்பட்டது இந்த விபத்தில் பதிமூன்றாயிரத்தி இருநூறு வீடுகளும் எண்பத்தி தேவாலயங்களும் எரிந்து அழிந்தன பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி ஆறுநூத்தி தொன்னூத்தி ஆண்டு ரஷ்ய பேரரசர் முதலாம் பீட்டர் தாடி வைத்திருப்பவர்களுக்கு வரி விதித்தார் ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூத்தி ஆண்டு பாஞ்சாலங்குறிச்சியை மேஜர் பேனர்மேன் தலைமையிலான படை முற்றுகையிட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு முதலாவது ஓபியம் பி போர் சீனாவில் ஆரம்பமாகியது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் ஆண்டு ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் உலகின் முதலாவது மின்சாரி வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது தொழிலாளர் தின பேரணி நியூயார்க் நகரில் இடம்பெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இங்கிலாந்தில் எக்செட்டர் நகரில் நாடக அரங்கு ஒன்றில் தீப்பிடித்ததில் நூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையில் சாவகச்சேரிக்கும் பலைக்கும் இடையில்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 யூனிவர்சல் பிக்சர்ஸ் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பிரெஞ்சு அப்பர் ஓல்டா பகுதி பிளவடைந்து ஐவரி கோஸ்ட் பிரெஞ்சு சூடான் நைஜர் என மூன்று தனி நாடுகளாக உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு அணிசேரா நாடுகளின் முதலாவது மாநாடு பெல்கிரேடில் நடைபெற்றது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலை சுரங்கமான கோதாட் சாலை சுரங்கம் இது சுமார் கிலோமீட்டர் நீளமுடையது இந்த கோதாட் சாலை சுரங்கம் சுவிட்சர்லாந்தில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் மேற்கு ஆஸ்திரேலியா மாநிலத்தில் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு அமெரிக்க பான் விமானம் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு பேருடன் கராச்சியில் கடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழக படுகொலைகள் நிகழ்வாக மட்டக்களப்பு வந்தாறு மூளை பல்கலைக்கழகத்தில் அகதிகளாக தங்கியிருந்த நூற்றி தமிழர்கள் இலங்கை ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வாயேஜர் ஒன்று விண்கலம் விண்வெளிக்கு செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு விண்வெளி ஓடமான டிஸ்கவரி விண்வெளிக்கு பத்திரமாக சென்றுவிட்டு தரையிறங்கியது இது டிஸ்கவரி விண்வெளி முதலாவது விண்வெளி பயணமாகும் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வஉ சிதம்பரம் பிள்ளை இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் இரண்டாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒளவை துரைசாமி தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போ சோமசுந்தரனார் தமிழக உரை நாடக ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வி பா தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரூபராணி ஜோசப் இலங்கை மலையக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மு மேத்தா தமிழக கவிஞர் பாடலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டி சேஷகோபாலன் தமிழக கர்நாடக இசை பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அப்துல்லா அப்துல்லா ஆப்கான் அரசியல்வாதி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு லுட்விக் போல்ஸ்மான் ஆஸ்திரிய இயற்பியலாளர் மெய்யியலாளர்